ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் தர்மசாஸ்திரத்திலிருந்து இந்த கலியில நாம் நம்முடைய தர்மங்களை எப்படி அனுஷ்டிக்கணும் என்பதை விரிவாக பார்த்து கலி நிஷித்தம் என்று சில காரியங்களை மகரிஷிகள் காண்பிச்சுருக்கா கலியில செய்ய முடியும் என்று இருந்தாலும் கூட சில காரியங்களை கட்டாயம் செய்யக்கூடாது அப்படின்னு காண்பிச்சிருக்க முக்கியமாக பராசர மகர்ஷி கலி நிஷித்தம் என்று ஒரு பகுதியை காண்பிக்கிறார் இந்த கலியில் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சில தர்மங்களை வரிசைப்படுத்தி காண்பித்ததில் முதல்ல உடாயாகா புனருத்வாகம் என்று ஆரம்பிக்கிறார் அதாவது நம் குழந்தைகளுக்கு கல்யாணம் என்பது மறு என்பது கூடாது இரண்டாவதாக கல்யாணம் என்பது கூடாது முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு இரண்டாவதாக கல்யாணம் என்பது கூடவே கூடாது அப்படின்னு மகர்ஷிகள் காண்பிக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா அதில் தர்ம சூக்ஷ்மம் நிறைய இருக்குது அதையெல்லாம் நாம் மனதில் வாங்கின்றால் நம் குழந்தைகளுக்கு மிகவும் ஜாகிரதையாக நாம் அந்த கல்யாணத்தை செய்வோம் இந்த கல்யாண விஷயத்தில் நமக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை நாம் அதை நன்றாக முழுமையாக புரிஞ்சிக்கணும் கல்யாணம் என்பது இரண்டு குடும்பங்கள் சேர்ந்து செய்யக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு காரியம் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் கல்யாணம் நம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய வயசு இருக்குது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய காலம் இருக்குது தேசம் இருக்குது கல்யாணம் செய்ய வேண்டிய இடம் இருக்குது கல்யாணம் செய்ய வேண்டிய முறை இருக்குது அதையெல்லாம் நன்றாக தீர தெரிந்து கொண்டு கல்யாணத்தை செய்யணும் ஏதோ ஒரு கல்யாணம் அப்படின்னு முடிக்கப்படாது அப்படி முடித்தால் அது விளையாட்டாக போயிடும் அந்த விஷயத்திலே நமக்கு ரொம்ப விழிப்புணர்வு தேவை அந்த விஷயத்திலே மகர்ஷிகள் நமக்கு நிறைய எச்சரிக்கை பண்ணியிருக்கா ஒவ்வொரு மகர்ஷிகளும் கல்யாணத்தை பற்றி ஆரம்பிக்கிற பொழுதே முதல்ல வரலட்சணம் வது லட்சணம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் நம் பொன் குழந்தைகளுக்கு வரனை பார்க்கிற பொழுது வரலக்ஷணம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் வரலக்ஷணம் அப்படின்னா அந்த நம் குழந்தைகளுக்கு பார்க்கக்கூடியதான வரண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தீர விசாரித்து கல்யாணம் பண்ணணும் இது விஷயமாக சொல்கிற பொழுது குலஞ்ச ஷீலஞ்ச வபுர் வயச வித்தஞ்ச சனாததான் ஏதான் குணான் சப்த பரீட்சிய கன்யாதேயா புதை சேஷமச்சிந்தனீயம் என்று காண்பிக்கிறார் நாம் பார்க்கக்கூடியதான வரண் நல்ல குலமாக இருக்கணும் நல்ல ஷீலம் இருக்கணும் அதாவது ஒழுக்கத்தோடு இருக்கணும் லட்சணமாகவும் இருக்கணும் சரியான வயதாக இருக்கணும் படித்தவனாக இருக்கணும் முக்கியமாக வேத வித்தியை தெரிந்தவனாக இருக்கணும் பணம் காசு வச்சின்றிருக்கிறவனாக இருக்கணும் பந்துக்களோடு சம்பந்தம் வச்சின்றிருக்கிறவனாக இருக்கணும் இந்த ஏழு குணங்களையும் பார்த்துதான் நம் நம் வீட்டுக் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் முக்கியமாக பிராமணச குலம் கிராஹ்யம் முதல்ல குலத்தை தீர விசாரிச்சுண்டு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் ஏன் அப்படி சொல்கிறான்னா அந்த குலம் நன்றாக இருந்தால்தான் அவர்களுக்கு பிறக்கக்கூடியதான குழந்தையும் நல்ல சீலவானாகவும் நல்ல ஒழுக்கத்தோடும் நல்ல வித்தியை படிப்பவனாகவும் நல்ல காரியங்களை செய்பவனாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக இந்த கல்யாண விஷயத்தில் பொன் குழந்தைகளுக்கு தான் கல்யாணம் நித்தியமாக சொல்லப்பட்டிருக்கு நித்தியம் அப்படின்னா செய்யாவிடில் பாப்பமுண்டு கட்டாயம் பெண்கள் கல்யாணம் என்பதை செய்துக்கணும் அப்படின்னு மகரிஷிகள் காண்பிக்கிறார் எதற்குன்னா புருஷர்கள் உபநயனமாகி வித்தியை படித்து அந்த வித்தியை நன்றாக மனதில் வாங்கி கொண்டு தபஸ் ரொம்ப தெய்வங்களை ஆராச்சு ரொம்ப உடம்பை வருத்தி கொண்டோ அவன் பிறவி பயனை அடையணும் ஒவ்வொரு ஆணும் ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை பெண்களுக்கு சுலபமாக பிறவி பயனை அடைஞ்சுட முடியும் இந்த மனுஷென்மாவை எடுத்ததை சஃலமாக செய்து கொள்ள முடியும் ஸ்திரீகளால் எப்படின்னா அவர்களுக்கு குழந்தைன்னு பிறந்தொட்டதானால் அவர்களுக்கு பிறவி பயன் அடைஞ்சாச்சு ஆகையினாலே தான் ஸ்திரீகளுக்கு சந்ததிகள் என்பது கட்டாயம் தேவை என்று மகரிஷிகள் வலியுறுத்தி காண்பிக்கிறார் பெண்களுக்கு குழந்தை பிறந்தொடுத்தானால் அவர்களுக்கு மோட்சமே கிடச்சிடும் அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு மகரிஷிகள் சொல்கிறார் புருஷர்களுக்கு அப்படி இல்லை புருஷர்கள் முயற்சி பண்ணணும் கல்யாணத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும் எத்தனை வயது வரைக்கும் முயற்சி பண்ணணும்னா தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது நாற்பத்தி வயது வரைக்கும் முயற்சி பண்ணு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது நாற்பத்தொம்போது வயது வரைக்கும் விடாமல் முயற்சி பண்ணணும் எப்படி முயற்சி பண்ணணும் அப்படின்னா ஏதோ மேற்றி போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது முயற்சி இல்லை இந்த நாளில் கல்யாண முயற்சி அப்படி தானே அருகில் இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு மேற்றி மணியில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அல்லது எங்கே பைசா சீப்பாக இருக்கோ அங்கே போய் பதிவு பண்ணுறது இதுதான் கல்யாண முயற்சின்னு இந்த நாளில் இருக்குது அது முயற்சி இல்லை நம் குழந்தைகளுக்கு கல்யாணம் என்பது பகவானால் முன்னரே தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கர்மாவையும் நாம் ஆரம்பிக்கிற பொழுது வாத்தியார் ஒரு மந்திரம் சொல்லி பவித்திரம் கொடுப்பார் ஹத்யாஸ்மஹர்நமசோபிய மித்திரம் தேவம் மித்ததேயோ அஸ்தூ அனூராதான்ஹபிஷா வரஜந்தீவேம சரதசவீராஹ அப்படின்னு சொல்லிதான் பவித்திரம் கொடுக்குறார் வாத்திய அந்த மந்திரத்திற்கு என்ன அர்த்தம்னா சவீராஹீவேம அப்படின்னு அந்த மந்திரம் சொல்கிறது மித்திர்தேவம் மித்ரதேயன்னோ அஸ்தூ மித்ரதேயம் அப்படின்னா இன்னாருக்கு இன்னார் என்பதை பகவான் ஒவ்வொரு பொன் குழந்தையும் பொறக்கிற பொழுதே இந்த பொன் குழந்தைக்கு வேண்டிய மித்ரன் ஒரு பர்த்தாவை பகவான் முன்னரே தீர்மானிச்சு சிருஷ்டி செய்து வச்சிருக்கார் அதை சரியான காலத்தில் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பவர் இந்திரனும் சூரியனும் என்று அந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது அப்படி அத்தனை குழந்தைகளுக்கும் தானாகவே கல்யாணம் வரும் ஒரு குறிப்பிட்ட வயதில் அப்படி வர்ற பொழுது நாம் அந்த கல்யாணத்தை செய்யணும் நம் குழந்தைகளுக்கு முக்கியமாக பொன் குழந்தைகளுக்கு காலத்தில் இந்த கல்யாணத்தை செய்யணும் என்று வலியுறுத்தி காண்பிக்கிறான் பொன் குழந்தைகளுக்கு கல்யாணம் என்பது மிகவும் முக்கியம் ஆண் குழந்தைகளுக்கு அப்படி சொல்லப்படலை முடிஞ்சால் கல்யாணம் செய்துக்கலாம் மந்திர ஜபங்கள் நிறைய செய்து நிறைய மந்திர சித்தியை ஏற்றிக்கணும் தானாக கல்யாணம் வரும் அப்படி வரலைன்னா பிரம்மச்சாரியாகவே இருக்கலாம் தவறில்லை ஆண் குழந்தைகளுக்கு பொன் அப்படி சொல்லலை அதில் நிறைய தர்ம சூக்மங்கள் நிறையா காண்பிக்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்